மேவ மாதே ஷா த்தமேவிரவிணம் மேவமேவ நமோதிமையோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபியோபிப்பிர பிரம்மவாஹமச்சிதனந்திணே நமோ வேயிசிணே கிருஷ்ணாயலோம் வேதாஜாஸே முனி மூர் புருஷோத்தமசிரே நகசிரம் நருச்சியாத் தோக்கப்பிரூபிஷ்ணோர்மசிரம் மேணுபயம் தித்திய लोकप्रधानस्य प्रतिपाद्यमानस्य जगन्नाथस्य स्वामी मायाशबलः ோக்கியோகேத்துனியமான நர்லேப்தூபே மகீபால விஷ்ணோலியம் நாபம்சாரல அப்பகந்தீ தாபயபம் ம் மத்திருக்கமன அவாரய இந்த பதினோராத்துக்கு ஒரு சின்ன அவதாரிக்கையே நான் சொல்ல விட்டு போயிடுதுன்னு நினைக்கிறேன் க்ளாஸில் எதேக்கம் தெய்வத்தம் பிரஸ்து தசு உபலட்சணம் உச்சியத்தை கிமேக்கம் தெய்வத்தம் லோகே அப்படிங்கிறது யுதிஷ்டருடைய கேள்வி இவருடைய பதில் தெய்வத்தம் தேவதானூத்தானாம் யோகிய பிதா இது யுதிஷ் பீஷ்மாச்சாரியருடைய பதில் அதுக்கு தான் இந்த பதினோராவது ஸ்லோகத்துக்கு நம்ம அர்த்தம் பார்த்துட்டோம் பாஷ்யத்தை ஆனால் அந்த முதல் இதை படித்தேனால எனக்கு சந்தேகமாக இருந்தது எதேக்கம் தெய்வத்தம் பிரஸ்துதம் தசிய உபலட்சணம் உச்சியே எந்த தெய்வத்தை பிரஸ்தாபித்தாரோ எந்த தெய்வம் எல்லாத்துக்கும் மேலானது அப்படின்னு பிரஸ்தாபிக்கப்பட்டதோ அதை பற்றின உபலக்ஷம் அதனுடைய லக்ஷணம் சொல்லப்படுகிறது அதான் இங்கே தடஸ்தலக்ஷணமாக சொல்லியாச்சு யாரிடமிருந்து இந்த சிருஷ்டினுடைய தொடக்கத்தில் இந்த சிருஷ்டி படைப்பு தோன்றியதோ எத சர்வாணி பூத்தானி பவந்தியாதி யுகாகமே ஆதி யுகாகமே சர்வாணி பூத்தானி எதாக பவந்தி இந்த சிருஷ்டியோட தொடக்கத்தில் எல்லாமே இந்த சிருஷ்டி எல்லாம் யாருகிட்டிருந்து வந்துதோ எஸ்மிஷப் பிரளயம் யாந்தி யாரிடத்தில் இதெல்லாம் ஒடுங்குகிறதோ ஆக சிருஷ்டிகாரணம் ஸ்தி சிருஷ்டிக்காரணம் லயக்காரணம் அந்த சக்காரத்தினால் ஸ்திதிகாரணமும் அண்டர்ஸ்டுன்னு விட்டார் சங்கராச்சாரியர் ஆஹ புனரேவ யுகக்ஷயே புனா யுகக்ஷயே எஸ்மிம்ஸ்ட பிரலயம் ஏவ யாந்தி எதுகிட்டே ஒடுங்குகிறதோ சொன்னார் அந்த பாஷ்யம் படிச்சுட்டோம் பட் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் படித்த ஞாபகம் எனக்கு இல்லை ஆகையினால் அதை சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னேன் அதுக்கு விஷயம் அதை அதை தான் இது படிக்கணும் ஸ்லோகத்தையே எதேகம் தெய்வத்தம் பிரஸ்து தச உபலட்சணம் உச்சியத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் படிக்கணும் எத்தர்வாணி பூத்தானி பவன் ஆதியுகமே எஸ்மிஷ பிரளயம் யாந்தி புனரேபயுக்சயே அப்படின்னு அதுக்கப்புறம் படிக்கணும் அதுக்கப்புறம் பாஷ்யத்தை படிக்கணும் அதெல்லாம் நம்ம படித்தாச்சு போன க்ளாஸினுடைய கண்டினியூவேஷன் இப்போ சொல்கிறேன் தஸ்ய தசியங்கிறது தசியங்கிறதுக்கு அர்த்தம் தசிய லோக பிரதானஸு ஸ்லோகத்தில் இருக்குது தசியங்கிறதுக்கு ஏவம் லக்ஷண லக்ஷிதஸ்ய ஏக தெய்வத்தசிய பிரம்ம பிரம்மன் ஒன்று தெய்வம் மெய்ப்பொருள் ஒன்றே அது ஆத்மஸ்வரூபங்கிறது ஆரம்பத்திலேருந்தே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் சங்கராச்சாரியர் அந்த பிரம்மன் ஆத்மாவாகவே இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக நிறைய கோட் பண்ணி நிறைய பேஜ் பேஜாக படிச்சுட்டோம் எத்தனை கிளாஸ் ஆச்சு மொத்தம் பவித்ராணாம் பவித்ரமயோ மங்களானாஞ்ச மங்களம் அது போன தடவை நான் கேட்டேன் எப்படியும் ஒரு பதினஞ்சு க்ளாஸாக இருக்கணும் அது அந்த ஒரு ஸ்லோகத்துக்கே அத்தனை க்ளாஸ் போயிடுச்சு அத்தனை வியாக்கியானங்கள் அதில் இருந்தது அதை பார்த்துட்டோம் நாம் தசிய சொன்ன இவ்வாறு லக்ஷணங்களால் லட்சிக்கப்பட்ட காட்டப்பட்ட இவ்வாறு இத்தனை லக்ஷணங்களால் சொல்லப்பட்ட அந்த பரமேஸ்வரன் பரம்பொருள் தஸ்ய அவரை எப்படி எந்த பிரமாணத்தினால சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இந்த வியாக்கியானம் தஸ்ய லோக பிரதானஸ் தஸ்யன்னு சொன்னால் இந்த லக்ஷணங்களால் குறிக்கப்பட்ட இத்தனை நேரம் சொல்லப்பட்ட லக்ஷணங்களால் குறிக்கப்பட்ட இன்னும் சுருக்கமாக சொன்னால் ஜகத் சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக சொல்லப்பட்ட அந்த பிரம்மன் அந்த பிரம்மனுக்கு பிரமாணம் என்ன லோக பிரதானஸ்ய இதெல்லாம் வியாக்கியானத்தில் கூட கிடைக்கல ஆக லோகப்பிரதானஸ்யா சாஸ்திர பிரமேயஸ்ய அப்படின்னு அர்த்தம் சாஸ்திர பிரமேயா லோகசப்தத்துக்கு இங்கே சாஸ்திரம்னு அர்த்தம் லோகனம்னு அர்த்தம் லோகனம்னா பார்க்குறதுன்னு அர்த்தம் பார்க்குறதுன்னா எதுனால பார்க்கறதுன்னா அறிவு கண்ணால் பார்க்குறது ஞான சக்குஷா பசித்தி அந்த ஞானத்த ஞானத்துக்கு பிரமாணம் வேணுமே ஞானம் எதுனால் வருதுன்னா சாஸ்திரத்தில் தான் அந்த லக்ஷணம் சொல்லப்பட்டிருக்கு லக்ஷணப் பிரமாணாபியாம் வஸ்து சித்தி அப்படிங்கிறது பொதுவான ஒரு ஒரு வஸ்துவை சித்தி பண்ணணும்னு சொன்னால் வஸ்து சித்தி சொல்லணும்னா அதோடய லக்ஷணமும் சொல்லணும் அதுக்கு பிரமாணமும் சொல்லணும் இப்போ லக்ஷணம் சொல்லியாச்சு ஜெகத்காரணம் ஜகத்காரணா மகாவிஷ்ணு இந்த காண்டெக்ஸ்ட் அப்படி வச்சுப்போம் ஜகத்காரணம் பிரம்ம ஜகத்காரணமாக சொல்லப்பட்ட அந்த பிரம்மனை எது ஜகத்காரணமாக சொல்கிறது அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம்தான் சொல்றது எதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே லோக பிரதானான்னு சொன்னால் லோகம்னா இந்த இடத்துல சாஸ்திரம்னு அர்த்தம் பிரதானம்னு சொன்ன விஷயம்னு அர்த்தம் முக்கிய விஷயம்னு அர்த்தம் சாஸ்திரத்தில் முக்கியமான விஷயம் யார்னா ஈஸ்வரந்தான் கடவுள் தான் முக்கியமான விஷயம் ஆலோட்டியாஸ்திராணி விச்சாரியம் சுனேய நாராயண சதா ஆ ஈஸ்வரந்தான் சாஸ்திரத்தில் பர முக்கியமானவன் ஆக்கப்பிரதானாஸ்திர நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும்னா ஷாஸ்திர பிரமேயா சாஸ்திர பிரமாணத்தினால அறியப்படுறவன் ஆஹ லோக பிரதானஹா இஸ் ஈக்குவல் டு சாஸ்திர பிரமாண கோச்சரஹா சாஸ்திர பிரமாணமேயா அப்படிலாம் சொல்லணும் சாஸ்திர பிரமாணத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் கடவுள் இருக்காருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா வேதங்கள் சொல்கிறதுன்னு வேதங்களில் ஸ்ரத்த வேணும் ஆனால் வேதம் வந்து என்ன பண்ணுறது நம்ம ரேஷனல் திங்கிங்க்க்கு ஒத்துண்டு தான் பேசுகிறது ஆனால் ரேஷனல் திங்கிங் நம்ம நம்ம ரேஷனலாக திங்க் பண்ணுற மாதிரியே ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிட முடியாது அதுக்கெல்லாம் ஏன்னா ரேஷனல் திங்கிங்க்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ் நமக்கு தெரியாது நமக்கு இருக்கிற நம்ம ரேஷனல் திங்கிங்கு எத்தனை லிமிடேஷன்ஸ் இருக்குதுன்னு அந்த சாஸ்திரம் படித்தாதான் தெரியும் நமக்கு ஆனால் அதே சமயம் ரேஷனல் திங்கிங்கை ரெஸ்பெக்ட் பண்ணவும் வேணும் நம்ம பிரத்ய பிரமாணம் நம்ம சிந்திக்கிற சக்தியை ஒத்துக்கவும் வேணும் ஆனால் இதோட லிமிடேஷனும் தெரியணும் சாஸ்திரப்பிரமாணத்தோட மகிமையும் புரியணும் அதனால் நமக்கு ரேஷனல் திங்கிங் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சாஸ்திரத்தையே நம்ம சந்தேகப்பட ஆரமிச்சிடுவோம் அப்போ நம்ம ஸ்ரத்தே ஸ்ரத்தே சொல்லிகிட்டே இருக்கணும் சாஸ்திரத்தில் ஸ்ரத்த வைக்கிறதுனால கிடைக்கிற பிரயோஜனம் ரேஷனல் திங்கிங்னால இல்லை ரேஷனல் திங்கிங்னால நிறைய அனர்த்தந்தான் வந்துட்டுருக்கு பார்த்துட்டு தானே இருக்கும் ஓவரா ரேஷ் ரேஷனல் திங்கிங்கிறது இப்போ தமிழில் பகுத்தறிவுங்கிறான் பகுத்தறிவுனால் என்னத்தப்பா பகுத்தறிவுறது மனசுக்கு மனுஷ சமூகத்துக்கு அமைதியை கொடுக்குற பகுத்தறிவை பற்றி யாரும் வாய்த்திருக்க மாட்டேங்கிறான் எல்லோரும் சண்டை போடுறதுக்கு தான் பகுத்தறிவை யூஸ் பண்ணிட்டுருக்கான் ம் பகுத்தறிவை சமூகத்தினுடைய மன அமைதிக்கு யார் பயன்படுத்துகிறார்கள் தனி சமூகத்தினுடைய மன அமைதிக்கும் பகுத்தறிவை பரவாயில்லை பகுத்தறிவை பயன்படுத்தி சண்டையும் துவா துவேஷமும் ராகத்வேஷம்தான் விரத்தியாகிறதே தவிர பகுத்தறிவுனால் என்ன பயன் கிடைச்சிது இதெல்லாம் தனி விஷயம் விசார விஷயம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு லோக பிரதானஹா பின்னாடி சொல்ல போகிறார் லோக்கப்பிர்கேகதை லோகப்பிரதானேத்துன அவர் ஏதோ ஒரு சாஸ்திரத்தை சொல்லலை சமஸ்தனங்களும் சொல்கிறார் சர்வாஸ்திராணி எல்லா ஷாஸ்திரங்களும் சமஸ்தாஸ்திரங்களும் சர்வேத பதமா ஆஹ வித்யாஸ்தானைஹி லோகன ஹேத்துபிகின்னர் லோகன ஹேத்து பிகினர்னு அர்த்தம் லோகனம்னா பார்க்கறதுன்னு அர்த்தம் பார்க்குறதுனா இந்த கண்ணால் பார்க்குறது இல்லை புத்தி கேட்குறது குதா ஜாத்தா குத்த இயம்பி இந்த கிரியேஷன் எப்படி வந்ததுன்னு புத்தி கேட்குறது அப்புறம் வந்து இந்த கிரியேஷனில் இதெல்லாம் பரம்பரை பரம்பரையாக வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு நியாயமாக சொல்கிறது ஃபிலசாஃபிக்கல் கொஸ்டின் கேட்குறோம் சொல்கிறோம் ஒய் திஸ் க்ரியேஷன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சாஸ்திரம் நிறைய பதில் சொல்கிறது சாஸ்திரத்துலாம் இருக்குது பதில் அப்போ லோகனம்னு சொன்னால் பார்க்குறதுன்னு அர்த்தம் பார்க்குறதுன்னா இந்திரியங்களால் பார்க்குறது இல்லை புத்தினால் புத்தி கேட்கறது நிறைய கேள்வி நான் இது இப்போ கேனோபனிஷத்தில் படிக்கிறோம் இல்லையா கேனேஷிதம் பதத்தி பிரேஷித்தம் மனஹா எதுனால மனசு விஷயங்களை நோக்கி போகிறது பேனப்பிராண பிரதம பிரீத்தி யுக்தா எதனால் பிராணன் வந்து முக்கிய பிராணன் வேலை செய்கிறது அப்படின்னு கேள்வி கேட்குறான் அப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா அது ஸ்ரோத்ரஸ ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா வாசோக வாச்சம் சவுப் பிராணசிய பிராணா கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காது மூக்குக்கு மூக்கு நாக்குக்கு நாக்கு அப்படின்னு சொன்னால் அது எப்படி புரிஞ்சுக்கிறது அது இங்கே லோகனம்ங்கிற வார்த்தைக்கு பார்க்குறது சாஸ்திர திருஷ்டியாக பஷ்யத்தி அதனால்தான் திருக்குறளை சொல்கிறோம் கோட் பண்ணுறோம் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் எண்ணுன்னு சொன்னால் ரெண்டு மீனிங் ஒன்று கிராமர் இன்னொன்று லாஜிக் எண்ணுங்கிறதுக்கு தமிழில் என்ன ஒன்று ரெண்டு நம்பர் இல்லை எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இந்த உடலில் வாழும் உயிர்க்கு கண் என்பது இந்த கண் அல்ல முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் ஆக கண்ணுங்கிறது வந்து எண்ணும் எழுத்தும் எண்ணுன்னு சொன்னால் கிராமர் எழுத்துன்னு சொன்னால் லிட்ரேச்சர் ஆக இலக்கணத்தினாலேயும் இலக்கியத்தினாலையும் தமிழில் சொன்னால் இலக்கணம் இலக்கியம் இந்த ரெண்டு தான் உண்மையை தெரிஞ்சிக்க முடியும்னு அர்த்தம் அதுதான் கண்ணென தகும் மற்றதெல்லாம் கண்ணு என தகாது என்னன்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப என்னும் எழுத்தும் கண்ணென தகும் லோகன சப்தத்துக்கு இந்த அர்த்தம் சொல்கிறேன் ஆ லோகன ஹேதுபிகி வித்யாஸ்தானை நிறைய சாஸ்திரங்களால் என்ன சொல்லப்படுகிறதுன்னா லோக பிரதான சாஸ்திரத்துக்கு பிரதிபாத்தியமான விஷயம் எதுன்னா பிரம்ம அது நம்ம பிரம்மத்தை வச்சுட்டு தான் தர்மத்தை பேசுவோம் கர்மகாண்டி அப்படி சொல்ல மாட்டான் சாஸ்திரத்துக்கு என்ன விஷயம்னா தர்மஹான் விடுவான் நம்ம அதை சொல்ல மாட்டோம் பிரம்மன் பிரம்மனை சார்ந்து தான் தர்மம்னு ஆரம்பிப்போம் சரி தர்மம் முக்கியமாக பிரம்ம முக்கியம் ஆனால் பிரம்மன் இல்லாதக்கு தர்மத்தை சொல்கிறது சரி வராது அதெல்லாம் ரொம்ப டீப்பாக ஆழமாக சொல்லணும் ஏன்னா பிரம்மன்கிற ஒரு தத்துவம் இல்லாமல் ஒரு கர்மபல தாத்தா இல்லாமல் கர்மா இப்படி வேலை செய்யும் அவங்களுக்கு கர்மபல தாத்தா வேண்டாங்கிறான் கர்ம டன் கர்மாவே பலனை கொடுத்துடும் கர்மத்துக்கு அபூர்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறான் அதில் தான் பிரம்மன் வேண்டியிருக்கு ரொம்ப முக்கியம் அது இங்கே தான் பிரம்மனுங்கிறது ரொம்ப முக்கியம் கர்மபல தாத்தா வேணும் இவனைங்கெல்லாம் இப்போ நான் சொல் நிறைய பேர் பார்க்குற சாஸ்திரம் வேறு நான் சொல்கிறதுலாம் பழக்கத்தில் சாஸ்திரத்தில் என்ன இருக்குதுன்னா இந்த கர்மகாண்டிகள்லாம் என்ன பண்ணுறாண்ணா பிரம்மனே வேண்டாங்கிறான் யாருக்கு வேணும் உங்கள் பிரம்மனுங்கிறான் தர்மமே போருமே வேதா நித்யா சாஸ்திரத்தில் சொல்லிருக்கிற தர்மானுஷ்டானங்களை பண்ணால் போனோம் தர்மத்துக்கே அந்த சக்தி இருக்குது தர்மத்துக்கு பலனை கொடுக்குற கர்மபல தாத்தா ஈஸ்வரன் தேவை இல்லைங்கிறானே அதாவது வேலையே சம்பளம் கொடுத்துருவான் இந்த வேலைக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு முதலாளி தேவையில்லைங்கிறான் எப்படி இருக்கும் வேலைக்கு பணம் சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு முதலாளி வேண்டியதில்ல வேலையே சம்பளம் கொடுத்துடும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் வேலை கொடுக்குறவங்க ஒருத்தர் இருக்கணுமே அதனால்தான் நம்ம சொல்கிறோம் ஈஸ்வரந்தான் உனக்கு க கர்மா கொடுக்குறாங்கிறோம் உனக்கு ஈஸ்வரந்தான் கர்மாவை விதிக்கிறான் அந்த கர்மத்துக்கு பலனையும் ஈஸ்வரந்தான் கொடுக்குறாங்கிறோம் நீ ராகத்வேஷத்தினால பண்ணுற கர்மாக்கள் விஷயம் வேறு ஆனால் தான் லோகப்பிரதானஹா அதுக்கு இந்த அர்த்தம் சொல்கிறேன் லோக பிரதானகா லோகப்பிரதானஹான்னா நான் சாஸ்திரத்தில் முக்கியமாக பேசப்படுறவர் பிரம்மன் அந்த பிரம்மனால் தான் இந்த சிருஷ்டியே உண்டாயிருக்கு அந்த சிருஷ்டியில் பிரம்மன் தர்மம்னு ஒன்று வச்சுருக்கார் அந்த தர்மத்தை யார் ஃபாலோ பண்ணுறானோ அவனுக்கு தான் பிரம்மன் ஆனந்தமே ஆனந்த ஸ்வரூபமான பிரம்மன் விளங்கும் ஆகவே லோகப்பிரதானஸ லோகப்பிரதானஸை நம்ம இப்படி சாதாரண அர்த்தம் நினச்சிருப்போமா லோகப்பிரதானஸ்ய தஸ்ய லோகப்பிரதானஸ்ய சரியாக பெயர் பட்டவர் இன்னொன்று ஜெகந்நாத்ய சங்கராச்சாரிய சொல்கிறார் அதை பார்த்துட்டோம் லோகனஹேதுபி வித்யாஸ்தானை பிரதிபாதியமானஸ்ய எல்லா வித்யாஸ்தானங்களாலேயும் பிரதிபாதிக்கப்படுகின்ற அந்த பிரம்மன் பிரம்மணஹான்னு நம்ம சப்ளை பண்ணிக்கணும் பிரம்மணா அவருக்கு இன்னொரு லக்ஷணம் என்னென்னா ஜெகந்நாதா ஜகதாம்நாதா இந்த ஜகத்துக்கு தலைவன் அதாவது இந்த சிருஷ்டி பண்ணது மாத்திரம் இல்லை இந்த சிருஷ்டியை அவர் நியமனம் பண்ணுறார் ஆள்றார் லா அண்ட் ஆர்டராக இருக்கார் நேச்ச இயற்கையில் இருக்கக்கூடிய நியத்தியாக இருக்கார் அதனால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறபோது நியத்தியை நமஹா அப்படின்னு ஒரு அர்ச்சனையே பண்ணுறோம் காலாய நமஹா நியத்தியை நமஹா அர்ச்சனை பண்ணுறோம் ஜெகந்நாதஹான்னு சொன்னால் ஜெகதாம்நாதஹா ஜெகநாதஹா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார் சங்கராச்சாரியர் சுவாமி சுவாமின்னா என்ன அர்த்தம் அனைத்தையும் ஆள்றவர் இன்னொன்று சேர்த்தார் மாயா ஷபலா மாயா ஷபலான்னா மாயா சகிதா மாயையோட சேர்ந்தவர் மாயையோட சேர்ந்தாதான் சிருஷ்டி இல்லாட்டி சிருஷ்டியே கிடையாது எல்லாம் நம்ம நிறைய தினம் சாஸ்திரங்களில் படிக்கிறோம் மாயா சகித்த பிரம்மனிடத்திலேருந்து தான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டியே ஏற்பட்டுருக்கு ஆஹ மாயாஷபலா இன்னொரு பேர் சொல்கிறார் பரமா ஆத்மா அவர் தான் பரம ஆத்மா ஆத்மானாம் ஆத்மனாம் ஆத்மனா ஆத்மனோஹோ ஆத்மனாம் ஆத்மனாம் ஆத்மா எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவாக அதனால் பரம ஆத்மா எட்டு பேர் பாருங்க ஜெகந்நாத்தகாங்கிறதுக்கு ஜெகதாம்நாதஹா ஃபஸ்ட் மீனிங் செகண்ட் மீனிங் என்ன சுவாமி தேர்டு மீனிங் என்ன மாயா சபலகா பரமாத்மா மாயா சகிதனாக இருக்கிற பரமாத்மா ஒரு வார்த்தை போட்டார் நிர்லே பஷ்ட இதுதான் சங்கராச்சாரியோட என்ன சொல்கிறது நறுக்குன்னு என்னவாக சொல்கிறது நச்சுனுங்கிறான் நம்ம தமிழினா அது மாதிரி நிர்லேப்பா அதோட ஒட்டாதவர்னு அர்த்தம் மாயையோட சேந்திர தானும் கிருஷ்ணர் கீதையில் சொலர் அஜோபி சன் அவியமா பிரக்தம் ஸ்வதிஷ்ட சம்பவ மாயைய நாம் கர்மா லிம்பி நமே கர்மலே ஸ்புகா தாம் வித்தியகர்ம ஆகையினால் நிர்லேபா மாயையோடு சேர்ந்து இப்படி மாபெரும் சிருஷ்டியை பண்ணாலும் நிர்லேப்பகான்னு சொன்னால் நித்திய அசம்சாரின்னு அர்த்தம் கொஞ்சம் கூட ஒன்றும் ஒட்டாதுன்னு அர்த்தம் எதுவுமே பாதிக்காது பண்ணுற வேலையும் அஃபெக்ட் பண்ணாது வேலையோட ரிசல்ட்டும் எஃபெக்ட் பண்ணாது வேலை பண்ணுறதுலேயும் டென்ஷன் இல்லை வேலைக்கு ரிசல்ட் வந்தாலும் அதுலேயும் ஒன்றும் டென்ஷன் இது கிடையாது வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க பகவானோட வேலை என்னென்ன அவர் சொன்ன மாதிரி நமே பாத்தவியம் திரிஷுலோகேஷு கிச்சன நான்தம் வர்த்தேவ கமணி நான் வேலை பண்ணிண்டே போயிண்டே இரு யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன உத்சீதேயுமே நம் கர்மேதம் சங்கரஸ் கத்தம் உபனாமிமா பிரஜா வேலை நடந்துண்டே இருக்கணும் வேலை நிக்க ஆஹா நிர்லேப்பா ஆக்கி அழித்து தொடி துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் தாய்மானோர் சொல்கிறார் எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழி ஆகவே நிர்லேப்பா இதெல்லாம் ஒன்று ஒன்றும் ரொம்ப அழகாக எழுதுகிறார் அது வாக்கியங்கள்லாம் அப்படியே அவ்வளோ பலமாக இருக்குது ஜெகதாம்நாதஹா ஜெகத் ஜெகநாதா ஜெகதாம்நாதா ஜெகநாத் சுவாமி மாயாசபலா பரமாத்மா நிர்லேப்பஸ்ச்ச நிர்லேப்பஸ்ச்சனா ஒற்றதே இல்லை லேபனம்னா ஒட்டுறது நிர்லேப்பகான்னு சொன்னால் கொஞ்சம் கூட இது இல்லை அலேப்பவாதம்னே சொல்கிற வழக்கம் சாஸ்திரத்தில் அதாவது எத்தனை காரியம் பண்ணாலும் அது அஃபெக்ட் மனசை அஃபெக்ட் பண்ணுறது இல்லை எதையும் பாதிக்கிறது இல்லைங்கிறதுக்காக வேண்டி அலேப்பவாதம்னு பேர் அதுக்கு ஒரு ஸ்லோகமே உண்டு அதாவது விவேகி சர்வதா முக்தா குர்வத்தோ நாஸ்தி கர்த்திருத்தா அலேப்பவாதமாஸ்ரித்திய ஸ்ரீகிருஷ்ண ஜனகோ யதா அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு ஸ்லோகம் ஸ்லோகம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல பார்க்கணும் அது அதாவது விவேகி சர்வதா முக்தா விவேகி என்னென்னா எப்பவும் ரில ரிலீஃபாக இருக்கான் குருவத்தோ நாஸ்தி கர்த்திருதா எவ்வளோ வேலை சரி நான் பண்ணுறேங்கிற எண்ணம் உனக்கு இல்லை இது என்னென்னா இதுக்கு பேர் அலேபவாதம் அலேபவாதம்னா ஒட்டிக்காத வாதம் எதுலையும் அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் இல்லை கர் கர்மாவிலையும் அட்டாச்மெண்ட் இல்லை கர்மபலன்லேயும் இல்லை அலேபவாதம் ஆசிரித்தியம் எப்படின்னா ஸ்ரீகிருஷ்ண ஜனக்கோ யதா ஸ்ரீகிருஷ்ணனும் ஜனக்கனும் எப்படி இருந்தார்களோ அப்படி குருவத்தோ நாஸ்தி கருத்துதோ அது மாதிரி நிர்லேப்பா லேப்பா நிர்லேப்பா அப்புறம் அடுத்தது அடுத்த ஸ்லோ அந்த ஸ்லோகத்தில் ஜெகநாத பூபத்தே பூபத்தேன்னு இருக்கே தஸ்ய பூபத்தே இப்போ ரெண்டு தினம் வந்துடுத்து தஸ்ய லோக பிரதானஸ ஜெகநாத அப்படின்னா பா ஸ்லோகத்தில் இருக்குது வந்து தஸ்யங்கிறதுக்கு கடைசியில் தான் தஸ்யம் எடுத்துக்கணும் பாஷ்யத்தில் வந்து போட்டிருந்தால் கூட இந்த புக்கில் இந்த புக்கில் இந்த கோரக்பூர் புக்கில் ரெண்டாவது தஸ்யம் வந்து பிர போல்டு லெட்டரில் இருக்குது இந்த போர்டு லெட்டர் இருக்கிறதெல்லாம் வியாக்கியானம் கமெண்ட்ரி ஸ்மால் லெட்டரில் இருக்கிறதெல்லாம் ஸ்லோகத்தில் இருக்குது நிர்லேப்பஸ்ச்ச அப்படின்னாலே போகிறோம் நிர்லேப்திய நிர்லேப்பஸ்யேன்னு அர்த்தம் நிர்லேப அப்படின்னு அர்த்தம் லக்ஷண லக்ஷிதஸ்ய ஏகதெய்வ தசிய ஸ்லோகத்தில் வந்து ஒரு தஸ்ய தான் இருக்குது அப்போ தஸ்யன்னு உடனே அந்த லக்ஷணங்களால் லட்சிக்கப்படுற காட்ட குறிக்க குறித்து காட்டப்படுகிறேன்னு அர்த்தம் பண்ணியாச்சு அப்புறம் லோக பிரதானஸ ஜெகநாதஸை சொல்லியாச்சு பழையபடியும் தஸ்ய சரி அடுத்தது பூபதே பூபதேங்கிறது வந்து மகிபால இவர் அட்ரஸ் பண்ணுறார் அதாவது பீஷ்மாச்சாரியார் யுதிஷ்டிரனை பார்த்து சொல்கிறார் பூமியை ஆளுகிறவனேன்னு அர்த்தம் பூபதே பூமியின் தலைவனே மஹி மஹின்னா பூமி பால சங்கராச்சாரர் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் பூபதேன்னா மகி பால இந்த பூமியை பாதுகாக்கின்றவனே அப்புறம் ஸ்லோகத்தில் இருக்குது விஷ்ணோகம் விஷ்ணோகங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் வியாபனசீலசிய எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவனுடைய நாமசகசிரம் நாமசகசிரத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் நாம்நாம் சஹசிரம் நாமசகசிரம் எப்போ ஏற்பட்டது ந பாபயாபகம் நாமசகிரம் பா அதாவது நாமசகஸ்கிறது விசேஷியம் எப்போ ஏற்பட்ட விஷே விசேஷியம்னா என்ன அதுதான் நவுனது இது அப்ஜெக்டிவ் பாபாபகம் நாமசஹசிரம் நாமசகசிரம் விஷ்ணோர் நாமசஹசிரம் விஷ்ணுவினுடைய நாமசகசிரம் பெயர்கள் ஆயிரம் பெயர்கள் பெயர்களின் ஆயிரம் அப்படின்னு சொல்கிறார் பெயர்களின் ஆயிரம்னா என்ன அர்த்தம் ஆயிரம் பெயர்கள் அர்த்தம் பாபயாகத்துக்கு ரெண்டு ஒரு அழம்பு அழகாக ஒரு அர்த்தம் சொல்கிறார் அசுப கர்ம கிருத்தம் பாபம் சம்சார லக்ஷண பயம் சபந்தி இது பாபயாபம் பாபய அபம் அபகம்னா போக்குறது ரிமூவ் பண்ணுறதுன்னு அர்த்தம் எதை ரிமூவ் பண்ணுறதுன்னா பாபத்தையும் பயத்தையும் போக்கிறது பாபத்தையும் பயத்தையும் ரெண்டாக பிரிக்கிறார் சங்கராச்சார் பாபயாபகம் பாபம்னா என்ன அர்த்தம்னா அசுப கர்ம பண்ண பாபங்கள் தெரியும் நமக்கு மனசறிஞ்சு பண்ணுது சாஸ்திரத்தில் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ மகான்கள்னால் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ணியிருந்தால் அது அசுப கர்ம சாஸ்திரத்தில் நிஷித்தம் பண்ணப்பட்ட கர்மங்கள் அதை செய்கிறதுனால அப்போ ஒன்றும் தெரியாது அது பாபமாக மாறிடும் அது கண்ணுக்கு தெரியாது அதிருஷ்டம் துரதிருஷ்டம் அது மாத்திரம் இல்லை அதில் இன்னொன்று சம்சார லக்ஷண பயம் இந்த பாபத்தை அனுபவிக்கணும்னா இன்னொரு அர்த்தமும் போட்டுக்கணும் பிராக்கெட்டில் போட்டுக்கலாம் சுப கர்ம கிருத்தம் புண்ணியமபி கொஞ்சம் கடினம் நான் சொல்கிறது இப்போது சங்கராஜர் அங்கங்கே சொல்லுவார் சில இடங்களில் அதாவது நம்ம பண்ணின புண்ணியம் இருக்குது புண்ணியமும் என்ன இடும் கேட்டால் சம் மறுபடியும் ஜென்மாவை கொடுத்ததுன்னா புண்ணியமப்பி பாப்பாய பவத்தின்னு விடுவார் மறுபடியும் சரீரக்கு அடைஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எவனும் பண்ண மாட்டான் அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரஞ்ச த்ரிவிதம் கர்மண ஃபலம் ஆ நூத் நூறு சதவீதம் புண்ணியமோ நூறு சதவீதம் பாபமோ ஒருத்தன் பண்ண முடியாது எல்லாம் கலந்து தான் இருக்குது எல்லாம் மிஸ்ரம்தான் புண்ணியம் அதிகமான தேவ தேவசரீரம் பாபம் அதிகமான மிருகசரீரம் ரெண்டும் மிக்சடாக இருந்தால் தான் மனுஷரீரம்னு சொல்லியிருக்கு புண்ணிய பாப்பம் மிஸ்ரம் அதில் இதில் ஸ்லோகத்தில் சொல்லலை சங்கராச்சாரிய வியாக்கியானத்துலையும் இல்லை நம்ம பிராக்கெட்டில் போட்டுக்கலாம் ஏன்னா சொல்லக்கூடியவர் பல இடங்களில் அது இருக்குது எடுத்து பார்த்தா தெரியும் நிறைய இடங்களில் சொல்லுவார் அது என்னது நான் சம்சார லட்சணம் பயம்ங்கிறதுக்கு சொல்கிறார் சம்சார லக்ஷணம் மறுபடியும் சரீரத்துக்குள்ளே போகணுமே இன்னும் எத்தனை எடுக்கணுமோ அந்த பயம் இருக்கே அதுக்கு பேர் சம்சார பயம்னு அர்த்தம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேஷயனம் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒருத்தர் எது துக்கமோ அதுக்கு பயந்தானே எல்லோரும் சொல்கிறா வச்சு கூட மறுபடியும் மெட்ராஸுக்கு போகணுமே சொல்கிறோம் வச்சுக்கோளேன் மெட்ராஸுக்கு போகணுமே மெட்ராஸ்லேருந்து இந்த ஊருக்கு வேணுமே அமெரிக்காவுக்கு போகணுமே சில பேருக்கு இதே வேலை போவோம் முடியல போவோம் என்னப்பா அது ஊர் ஊராக போயிட்டே இருக்க வேண்டியிருக்கு ஐயோ கிளம்பணுமா ஊருக்கு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கோ அது எப்படி நமக்கு சாதாரணமாக இந்த சரீரத்தில் இருந்துட்டு இந்த அமெரிக்கா போகிறதுக்கும் நியூசிலாண்டு போகிறதுக்கும் அழுத்துக்கிறோம் ஏன்னா ஒரு தினம் ரொம்ப சாமா ஆசையாக இருந்தது அப்புறம் அடிக்கடி இதே போனால் தாங்க முடியல ரொம்ப துக்கமாக இருக்குது போகவும் அவங்க சாப்படிக்கவும் இமிகிரேஷனில் போகவும் அதெல்லாம் பட்டியை தூக்கவும் பெல்ட்டில் இந்த பெல்ட்டில் வந்து தான் பார்க்கும் அப்புறம் அங்கே போய் பட்டியை தூக்கி போடவும் அப்புறம் பேக் அன்பேக் பண்ணவும் பேக் பண்ணவும் இதே மாதிரி இப்போ இது சரீரை எடுக்கிறது வச்சோம் இதாவது எல்லாம் எங்கே தான் லக்கேஜ் வருமோ தெரியல இந்த சரீரத்துலேருந்து இன்னும் சரீரத்துக்கு போகும்போது இதாவது வெயிட் தெரிகிறது எதாவது தூக்கின்னு போகிறோங்கிறது தோல சரீரத்தில் அங்கே எல்லாம் வண்டி வண்டியாக பேக் பண்ணி வச்சுருக்கும் போல் இருக்குது எல்லாம் சேர்த்து வச்சது எல்லாம் அக்குமலேட் ஆகி இல்லை அந்த கம்ப்யூட்டர்லாம் சேவ் பண்ணியிருக்க மாதிரி நம்ம சேவு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது ஆட்டோமேட்டிக்லி சேவ் நீ நீ சேவ் ஏமாற்ற முடியாது இங்கே இல்லை நான் சேவை கொடுக்காம தப்பிச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது அங்கே ஆல்ரெடி நீ வாய திறந்தானாலே திங்க் பண்ணாலே ஒருத்தர் நல்லா இருக்க விடா நினச்சியா பாப்பம் சேவிடு எல்லாரும் லோகா சமஸ்தா சுகினோபம் வந்து நன்னா நினைச்சியா உடனே புண்ணியம் சேவிடு அந்த பயம் சம்சார லக்ஷணம் பயம் சம்சார லட்சண பயம்ங்கிறார் இது ஜெனுவின் நம்ம சாஸ்திரத்தில் இது வந்து ஒரு நியாயமா வச்சிருக்கு இது பெருஷா பயமுறுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை சில பேர் சொன்னார் ரிலீஜன்லாம் கில்ட்டு க்ரியேட் பண்ணுறதுன்னா சரி நீ என்னத்தையாக க்ரியேட் பண்ணேன் பார்ப்போம் சரி ரிலீஜன் தான் கில்ட்டு க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறே நீங்கள் சொசைட்டியில் எல்லாரும் ஒழுங்காக இருக்கிறதுக்கு எதாவது வேறு எதாவது தர்மத்தை சொல்லுங்களேன் பாப்போம் எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது புது தர்மசாஸ்திரம் எழுதுங்கோ புதுசாக ஒரு வழி சொல்லுங்கோ நாங்களும் அதுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கோம்னா புதுசாக எங்கே கிரியேட் பண்ண முடியுமா ஊரில் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் திட்டத்திரிகிறதே தவிர புதுசாக இவனுக்கு ஒன்று உருவாக தெரிய மாட்டேங்கிறது இருக்கிற சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் திட்டின்றே இருப்பானே தவிர சரி நீங்கள் ஒன்று புதுசாக கண்டுபிடிங்குங்களேன் இப்போ புதுசாக ஒருத்தன் வந்திருக்கார் திருக்குறளை நெருப்பு வச்சு கொளுத்துணுங்கிறான் அவன் சொல்கிறதெல்லாம் ஆள் இருக்கு இப்போது திருக்குறளை நெருப்பு வச்சு கொளுத்தணும்னு சொன்னால் தமிழ்நாட்டில் சம்சார லக்ஷண பயம் அதனால்தான் தாய்மான் ஒரு பாட்டிலேனா பார்த்தா தெரியும் இறப்பொடு பிறப்பதை எண்ணினால் நெஞ்சது பகீரணும் துயில் உராது இரவு பகலாய் செந்தழலானது அங்கம் அப்படிங்கிறார் என்ன செந்தழலின் மெழுகானது அங்கம் இவை என் கொலோ நினைச்சா என்னவோ பண்ணுறதுங்கிறார் அவருக்கு என்னவோ பண்ணுறது நமக்கு எல்லாம் கவலையே இல்லை இருக்கிற போது தெரியல நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்த சரீரத்தை நினச்சா என்னோ பண்ணுறதுங்கிறார் இறப்படு பிறப்பதை எண்ணினால் நெஞ்சது பகீரனும் விழி துயல் துயில் உராது இரவு பகலாய் செந்தழலின் மெழுகானது அங்கம் இவை என்கொலோ சித்தாந்த முக்தி முதலே அதனால தான் கீதையிலையும் பார்க்குறோம் திராயத்தே மகதோ பயா தைவிஷையேத நஸ்யுணியோவாஜுனோ நித் இல்லை ஏஷா தயிர்யோகே ஃப்ரீஷுயுக்கோ யாருக்கமாஸ்யேஸ்தி பிரத்தவோ நேரத்தை ஸ்வல்பியா மகோய்தான் வள்ளூர் சொன்னார் அதுக்கு பயப்படணுர் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் பயப்படணுங்கிறார் அந்த பயம் போயிடுது சரி இந்த ராஜா வந்து இவன்ட்ட இந்த கே இந்த கோர்ஸ் கேஸ்லையெல்லாம் வந்து தப்பிச்சு விடலாம் பகவான் இருக்காரே தெய்வம் நின்று கொள்ளும் இதெல்லாம் மனசுக்குள்ள இந்த பயம் சாஸ்திரத்தினால் பண்ணப்பட்ட ஜெனுவின் ஃபியர் இது இருந்தால் தான் சொசைட்டிக்கு நல்லது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் நல்லது ஒரு தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை மீறினா நமக்கு கெடுதல் வருங்கிற அந்த ஒரு நியாயமான பயம் இருக்கிறது நல்லது தான் அது கெடுதல் ஒன்றும் கிடையாது இது கில்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி இது பண்ணக்கூடாது ஆனால் அதே சாஸ்திரம் தான் சொல்கிறது எப்பேற்பட்ட பாபியையும் மன்னிக்கிறதும் சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் என்னது இந்த ஒன்பதாம் அத்தியாயத்தில் பார்க்குறோம் எப்பேற்பட்ட ஒழுக்கங்கெட்டவனாக இருந்தாலும் அவன் வந்து மனசு மாறி பகவானிடத்தில் பக்தி பண்ணினா அவன் உடனே மேலே வந்துவிடுறாங்கிறாரே அப்படிச்சேத் சுராச்சாரா பஜத்தை மாமனியாக் சாதுரேவ சமந்தவிய சமய வியவசிதோ ஹிசா க்ஷிப் பதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி எல்லாம் ஞாபகம் வச்சுன்னு படிக்கணும் அம்சாரலக்ஷண பயஞ்ச அபந்தி ரெண்டாக பிரிச்சுனுட்டர் பாபம் ச பயம் சனர் பாபம் பாபத்தினாலே ஏற்படுற சம்சார பயம் மறு மறுபிறவி இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன் இந்த சரீரத்தில் தனம் தூங்கி தூங்கி அப்புறம் இந்த சரீரத்திலேருந்து கிளம்பி ததா தேகாந்தர பிராப்தி இன்னொரு சரீரத்துக்குள்ளே இறங்க உள்ளே போகணுமே அதெல்லாம் அப்படின்லாம் என்னால் நான் அது ஐ டோன்ட் பிலீவ் அப்படின்னா நீ பிலீவ் பண்ணுறதை பொறுத்தாக இருக்குது ஃபேக்ட்டு ஃபேக்டுங்கிறது உன்னோட பிலீஃபை டிபெண்ட் பண்ணியாக இருக்குது உனக்கு புரியல ஏன்னா உன்னோட ரேஷனல் மைண்டுக்கு லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்குது சாஸ்திரம் சர்வஜான் ஆக என்னால் இப்போ சொப்னத்தை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் எனக்கு சொப்னமே வராது துஸ் சொப்னமே வராதுன்னு ஒருத்தன் படுத்துக்க முடியுமா சுஸ்வப்னம் துஸ்வப்னம்னா நீ சுஸ்வப்னத்துக்கு வேலை பண்ணணும் நல்ல ஸ்வப்னம் வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ வேலை பண்ணணும் ஜாக்கிரத அவஸ்தையில் நல்ல கர்மாக்களை பண்ணி பண்ணி சம்ஸ்காரம் இருந்தால் தான் உனக்கு சுஸ்வப்னம் உபஜாயத்தை இல்லாட்டி நீ எப்போ பார்த்தாலும் இங்கே விவகாரத்துல எல்லாம் ஒரே கன்ஃபியூஸ் பண்ணினால் சொப்னத்துலேயும் வந்து துஸ்வப்னம் தான் வரும் சொப்னமே ஒரு ஜென்மா மாதிரி தான் அது இந்த சரீரமோ எந்த சரீரமோ எனக்கு தெரியாது சொப்னமே இன்னொரு ஜென்ம மாதிரி தானே சொப்னத்துக்கு போகிறோம் ஜாகிரத வசதிக்கு வரோம் நடுப்புற கொஞ்சம் கிரெஸ்ட்டு ஆஹா சம்சார லக்ஷண பயம் ச அப்பகந்தி தி பாபய அபம் பாபாபகம் எது பாப பயாபகம் திடீர்னு மறந்து போயிடும் விஷ்ணோர் நாம சகசிரம் விஷ்ணுனுடைய சகசிரநாமத்தை பண்ணினா நாம் எத்தனை பாபம் பண்ணியிருந்தாலும் அத்தனை பாபங்களும் போயிடும் நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்தியதே கொச்சித் பின்னால் சொல்ல போகிறார் அதே மாதிரி சம்சார நிவர்த்தியும் நமக்கு நல்ல சத்குரு प्राप्ति, சாஸ்திர விசாரம் நமக்கு ஜானம் மோட்சம் எல்லாம் கொடுக்கும் ஆகையினால் விஷ்ணோர் நாம சஹசிரம் பாபயாபகம் சங்கராஜர் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் பாபத்தையும் போக்கிடும் சம்சாரத்தையும் போக்கிடும் ஆக பாபத்தை நீக்கி சாதாரணமாக அதை வழக்கம் மோட்சம் கிடைக்கணும்னா என்ன புண்ணிய பாபமே இல்லாமல் போனால் தான் மோட்சம்னு சொல்கிற வழக்கம் புண்ணிய பாபம் எப்படி இல்லாமல் போகும் புண்ணிய பாபம் இல்லாமல் போனால் உனக்கு மறுபடியும் ரீபர்த்து கிடையாது அப்போ புண்ணிய பாபம் எப்படி சுவாமி சமா புண்ணிய பாபத்தை தான் சாஸ்திர அது நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவேன் புண்ணிய இருவினை ஒப்பு மல பரிபாக்கம் சக்தி நிபாத்தம் முக்தி அதாவது இறைவன் வந்து அனுகிரகம் பண்ணுவாரான் இந்த ஜீவன் நிறைய புண்ணியம் பண்ண பண்ண அந்த புண்ணிய பாபத்தை எல்லாம் அவர் சமப்படுத்திட்டு வரான் படுத்தி மோக்ஷ இதெல்லாம் துவைத்த சித்தாந்தம் துவைத்த சித்தாந்தத்தில் சொல்கிற மோட்ச விஷயங்கள் மோக்ஷபாய விஷயங்கள் ஆகா பாபயாபகம் பாபத்தையும் பயத்தையும் போக்கக்கூடியது சம்சார நிவர்த்தியை உண்டு பண்ணக்கூடியது அதை நான் சொல்கிறேங்கிறார் மே ஸ்ருணு பாபயாபகம் விஷ்ணோகோ நாமசகசிரம் மே ஸ்ருணு ஹே யுதிஷ்டிர ஓ யுதிஷ்டிரா என்னிடத்துலருந்து சுல் கேளு துவம் பாபயாபகம் ம் நீ மே என்னிடமிருந்து என்னிடமிருந்துங்கிறத சொல்கிறார் மத்தஹா மேங்கிறது மத்தஹா பஞ்சமி விபக்தியை எடுத்துனுட்டார் மத்தஹா என்னிடமிருந்து ஸ்ருணு ஸ்ருணுன்னா கேளு ஏகாகிரமனாக பூத்வா அவதாரைய ரெஸ்ட்லெஸ் மைண்டோடு அப்படியே தெரியாதே கான்சென்ட்ரேட்டடாக பொறுமையாக கேளு ஒருமுகப்பட்ட மனசோட கேளு ஏகாகிர மனாகா பூத்வாக ஒருமுகப்பட்ட மனசோட கேட்டுன்ட்டு இருந்தால் போகிறதான் உள்ளே போகணுமா நான் கேட்டுன்ட்ருந்தேன் ஒருவன் கேட்டு முடிஞ்ச உடனே மறந்து போயிடுத்துனோம் அப்படி இல்லை அவதாரையங்கிறார் நீ வந்து நான் சொல்கிறதில் மனசில் வாங்கி அதை உள்ளே வச்சுக்கணும் எப்படி வந்து ஒருத்தங்க பணத்தை கொடுத்தா உள்ளே வாங்கி உடனே ஜோப்பில் போட்டு உள்ளே கொண்டு போய் பீரோக்குள்ளே அதே மாதிரி நீ இதை வந்து இந்த சாஸ்திர விஷயத்தை மனசில் வாங்கிண்டு அதை மனசில் இருக்கணும் சுருத்வா செய்வ அவதாரியதாம் கேட்டால் மாத்திரம் போகாது அது ஆழமான மனசில் பிரம்மண ஆணீஸ்தகா காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ண உடனேயே என் உடனே என்ன பண்ணுறான் காதில் பசுமரத்தானி மாதிரி பதிஞ்சு கொடுத்துங்கிறான் அவனுக்கு பதிஞ்சுருக்காது நமக்குன்னு தெரியும் வாத்தியாருக்கும் தெரியும் உபநயன சம்ஸ்காரம் பண்ணுறத காயத்ரி உபதேசம் இந்த சாவித்ரி மந்திரோபதேசம் பண்ணதுக்கு பிறகு அவன் உடனே சொல்லணும் நீங்கள் சொன்னதை எனக்கு ஆணி மாதிரி உள்ளே போயிடுத்து பதிஞ்சுடுத்து மனசில் அப்படின்னு சொல்லணும் ரிப்பீட் பண்ணணும் அவனு இப்போ சொல்கிற அது வெறும் ரிச்சுவல் தான் அவனுக்கு எவ்வளோ தூரம் போச்சுன்னு தெரியாது ஏன்னா அடுத்த நேரத்துக்கு பழைய பிடிக்கும் பழைய கொடுக்கணும் அவனுக்கு சின்ன குழந்தையாக இருந்தால் பரவாயில்ல திரும்ப திரும்ப கொஞ்சம் அன்றைக்கி ரெண்டு மூணு நாளைக்காவது சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறந்தான் அவன் கரெக்டாக சொல்லுவான் அதை மந்திரத்தை அஹ்ணு மத்து ஆ இந்த இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானத்தை முடிச்சிருக்கார் சங்கராச்சர் தியோகப்பிரதான ஜெகன்னா ஹே பூபதே பூபதேங்கிற முதல்ல போட்டுக்கணும் ஹே பூபத்தை தியலோகிரதானஸ் ஜகன்னா விஷ்ணோர்நாம சகசிரம் பாபயாபகம் விஷ்ணோர்நாம சகசிரம் மே ஷுணு ஹே பூபதி மண்ணாழ்பவனே மண்ணின் தலைவனே அந்த சாஸ்திரங்களால் முக்கியமாக அறியப்படுகிற இந்த பிரபஞ்சத்தின் தலைவனான ஜெகந்நாதனுடைய விஷ்ணு நாம இ ஆயிரம் திருநாமங்களை பாவங்களையெல்லாம் போக்குகின்ற சம்சார பயத்தை நீக்குகின்ற அந்த விஷ்ணுவின் ஆயிரம் திருநாமங்களை நான் சொல்லுகிறேன் நீ ஒருமுகப்பட்ட மனதோடு கேட்டு உள்ளத்தில் பதியச் செய்துகொள் ஸ்ருணு அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ அழகா ஆதிசங்கரர் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் அதுக்கப்புறம் கோட் பண்ணுறார் விஷ்ணு தர்மோத்தர புராணம் விஷ்ணு தர்மோத்தர புராணத்திலருந்து சில கொட்டேஷன்ஸ் கொடுக்குறார் ஏகசைவ ஏகை சமஸ்திய பிரம்மணோத்விஜசத்தமா நாம் நாம் பகுத்வம் லோகா நாம் உபக்கம் நமித்தோம்யுதீர்த்தே ஃபிஜச்தமா தமிவ साधकं इति சதகம் புருஷவ் சௌமியே क्रियाजाति பரசணிக்கிழ हेतु च च, सविकारे வேத்துமித்தீனா திரமணி சவிக்கே சாத்மிரவேத்தூர் சம்பவா சர்வே சப்தாக பரஸ்மிம்சி வர்த்தந்தே நம்ம நினச்சுட்டுருப்போம் சாதாரண விஷ்ணு சாஸ்திர நாமம் நினைக்கவே முடியாமல் பண் சொல்கிறார் கடவுளுக்கு ஏதுப்பா பேர் நாம சகஸ்கிறே கடவுளுக்கு ரூபமே இல்லை ரூபமே இல்லாத பகவானுக்கு என்ன பேர் அப்போ பேர் வச்சு நீங்கள் ஒரு அதுக்கு ஒரு நாமாக சொன்னால் அதுக்கு நாமத்துக்கு ஒரு பொருள் இருக்கணும் அப்போ வந்து ஈஸ்வரன் வந்து தஸ்ய லோக பிரதானஸ ஜெகந்நாதஸ்ய விஷ்ணோர் நாமசகசிரம்னு சொல்லுகிறீர்களே சங்கராச்சாரிய இங்கே சொல்கிறதோட சாரம் என்னன்னா உண்மையிலேயே அத்வைதந்தான் இருக்குது ரெண்டு வஸ்து இருந்தான் நாம் விவகாரமே பண்ண முடியும் துவைத்தத்தில் தான் வந்து ஒருத்தனை சொல்லணும் இவனை பிரித்து காட்டணுமே இப்போ பிரித்து காட்டணும்னா வந்து இது வேறு அது வேறேன்னு பிரித்து காட்டணும்னா அதுக்கு பேர் சொல்லணும் இருக்கிறது ஒரு வஸ்துன்னா அதுக்கு என்னதுக்கு பேர் நியாயமான கேள்வி தானே ஒரு பொருள் இருக்குமானால் ஒரு பொருளுக்கு எதற்கு பேர் ஒன்றை பிரித்து காட்டுறதுக்கு தான் உன்னை குறித்து சொல்லணும்னா இது வந்து இப்போ வீட்டில் வந்து அஞ்சு குழந்தைகள் இருந்ததுன்னா ரெண்டும் வச்சு வச்சுங்கோ ஒருத்தர் சொல்கிறத்துக்கு வந்து இவன் ராமன் அவன் கிருஷ்ணன் இவன் வாசுதேவன் அப்படின்னு ஏதாவது ஒரு பரமசிவன் ஏதோ ஒரு பேரை சொல்லணும் இருக்கிறதே ஒரு பொருள்னு சொல்கிற போது ஒரு பொருளுக்கு என்னத்துக்கு பேர் அப்படின்னா வாஸ்தவம் ஒரு பொருளுக்கு பேர் சொல்ல முடியாது தான் அது சொற்களை சொற்களே தேவையில்லைங்க சொல்லும் பொருளுமே கிடையாது there is no word there is no meaning நோ மீனிங் சப்த பிரவருத்திங்கிறங்கிற வேர்டே வேலை செய்யாது நீங்கள் என்னென்னா விஷ்ணு சாஸ்திரநாமனு சொல்லுங்கிறீ பாப்ப பயாபகம் விஷ்ணோர் நாம சஹஸ்திரம் அவர் சொல்கிற வாஸ்தவ்தான்ப்பா அதுதான் ட்ரூத் அத்வைதந்தான் பிரம்மந்தான் பரமார்த்த சத்தியம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் இந்த ட்ரூத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பக்குவத்தை கொடுக்கறதுக்காக பகவான் ரூபத்தை உடையவராக நாமத்தை உடையவராக இருக்கிறீங்க நாமத்தை மாத்திரம் சொல்கிறார் ரூபத்தை பற்றி சொல்லலை ரூபா ஆல்சோ அண்டர்ஸ்டுட் அதுதான் காளிதாசர் வந்து இந்த ரகுவம்சத்தில் மங்களஸ்லோகம் சொல்கிற போது வாகர்த்தாவிப சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத்பித்தரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படி சொன்னார் அழகான ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியுது அதாவது ஜகத்பித்தரௌ பார்வதி பரமேஸ்வரவு வந்தே இதுதான் இந்த ஸ்லோகத்தோட தாத்யம் இந்த உலகத்துக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிற பார்வதி பரமேஸ்வரர்களை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அதுக்கு ஒரு விசேஷனம் போட்டார் ஜெகத்பிதரௌ பார்வதி பரமேஸ்வர் எப்படிப்பட்டவர்கள்னா வாக்கு அர்த்தவ் இவ சம்பிருத்தவ் சொல்லும் பொருளும் போல பிரிக்க முடியாதவர்கள் இப்போ பார்வதி பரமேஸ்வரன் எப்படி இருக்காருன்னா எப்படி வேர்டையும் வேர்டோட மீனிங்கையும் பிரிக்க முடியாதோ இப்போ திடீர்னு சொல்கிறேன் யானை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு உடனே யானையோட ரூபம் ஞாபகத்துக்கு வருது பூனை அப்படின்னு சொன்னால் பூனையோட ரூபம் ஞாபகத்துக்கு வருது என்ன ஒரு வேர்டு சொன்னாலும் அந்த வேர்டோடன் ஃபார்ம் உடனே மைண்டில் வந்து விடுறது நம்ம விஷ்வல் அதை பார்க்க முடியறது அதே மாதிரி ஒரு பொருளை பார்த்தா அதோடய பேர் ஞாபகத்துக்கு வந்துவிடுறது ஈ யானை அப்படிங்கிறோம் யானையை பார்த்த உடனே யானைங்கிறோம் அப்போ யானை ஒரு பொருளை பார்த்தா அதோடய நாமா ஞாபத்துக்கு வருது ஒரு நாமாவை சொன்னால் அந்த நாம ஞாமி ஞாபகத்துக்கு உடனே வந்துடுது ராம அப்படின்னு சொன்னால் நாம ராமாங்கிறது ஒரு நாமம் ராமருடைய ரூபம் ஞாபகத்துக்கு வந்துடுது உடனே ராமர் அனுஷ்டித்த தர்மங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது அது நாமியோட விசேஷ குணங்கள்லாம் வருது அப்போ ஒரு சொல்லை சொன்ன உடனே அந்த சொல்லோட பொருள் விளங்குறது அதுதான் சொல்கிறார் சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாது சொல்லும் பொருளும் என நடமாடும் அப்படின்னு அவர் அபிராமிப்பட்டார் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம் பொருள் இல்லாத ஒரு சொல் சொல்ல முடியாது அப்படி சொல்லணும்னா முயல் கொம்பு இப்போ முயல் கொம்புன்னு ஒன்று இருக்கான்னா இல்லை கொம்புன்னு இருக்கா இல்லையா இருக்குது முயல்னு ஒன்று இருக்கா இல்லையா இருக்குது முயல் கொம்புன்னு ஒன்று இல்லை ஆனால் முயலுங்கிற சொல்லுக்கும் பொருள் இருக்குது கொம்புங்கிற சொல்லுக்கும் பொருள் இருக்குது கொம்பு ஆட்டுக்கு இருக்குது மாட்டுக்கு இருக்குது முயலுக்கு கொம்பு கிடையாது ஆனால் முயல் கொம்புன்னு சொல்கிறோம் முயலுக்கு கொம்பு கிடையாது ஆனால் கொம்புங்கிற சொல்லுக்கு பொருள் உண்டு முயல் கொம்புன்னு சொல்கிற போது அதுக்கு பொருள் இல்லாத மாதிரி தெரியுது அதனால தான் அவர் காளிதாசர் சொன்னது வாகர்த்தவ் இவ சம்பிருத்தௌ ஜகதரவு பார்வதி பரமேஸ்வரோ வந்தே எதுக்கு வாகர்த்த பிரதிபத்தினர் அதுக்கு அர்த்தம் சொன்னேன் எதுக்காக நீங்கள் வந்து இப்படி அப்படி சொல்லும் பொருளும் போல் இணைபிரியாமல் இருக்கின்ற உலகத்தின் தாய் தந்தையர்களான பார்வதி பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணுகிறேன் எதற்காகண்ணா எனக்கு நிறைய ஒக்காவிளறி வரணும் அது நிறைய மீனிங்லாம் நிறைய கற்பனை வளம் வரணும் அப்போ காவியம் எழுத முடியும் வாகர்த்த பிரதிபத்தையே வந்து சொல்லும் பொருளும் நன்றாக என் உள்ளத்தில் ஊற்றெடுப்பதற்காக நமஸ்காரம் பண்ணுறேன் வேறு காரியத்துக்காக பண்ணலங்கிறார் காளிதாசர் இது காளிதாசருடைய முதல் ஸ்லோகம் இது ரகுவம்சத்தில் மங்கள ஸ்லோகம் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் இதுக்காக தான் நான் இது பண்ணுறேன் சொல்லும் பொருளும் புரோல் பிரியாமல் இருக்கின்ற பார்வதி பரமேஸ்வரர்களை இந்த உலகத்துக்கு தாய் தந்தையராக இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரர்களை சொல்லும் பொருளும் நன்றாக புலப்படுவதற்காக நிறைய ஒக்காபிளறி வேண்டாமா எவ்வளோ இமேஜினேஷன் வேணும் கவி கவினா சாதாரணமாக வர வேண்டாம் அப்படி மட திறந்த மாதிரி இல்லாட்டி சொல்ல தேடிண்டாக இருக்கிறது ஒக்காபிளா அதனால் எதுக்கு நான் அதை தான் சொல்கிறாருங்க தாபி சகுணே பிரம்மணி சவிகாரே ஜ சர்வாத்மகாத்து தேஷாம் சப்தப்பிரவத்திஹேத்தூனாம் சம்பவாத்து சர்வே சப்தாக பரஸ்பின் பும்சி வர்த்தந்தே அப்படின்னு முடிச்சிருக்காரு சங்கராச்சாரியா வாஸ்தவந்தான்ப்பா அத்வைதத்தில் சப்தப்பிரவருத்தியே கிடையாது அத்வைைதான இத்தனை நேரம் எஸ்டாபிஷ் பண்ணியிருக்கார் சங்கராச்சாரியர் பவித்ரானாம் பவித்ரமயோ மங்களானாஞ்ச மங்களத்தில் நிறைய சொல்லியிருக்கார் ஆனாலும் வியவகாரத்தில் ஜீவசரீர ஈஸ்வர பேத திருஷ்டியில் இந்த நாமங்களை சொல்கிறோம் ஆனால் உண்மையிலே அத்வைதந்தான் சத்தியங்கிறத சொல்கிறாருங்க ஏகசைவ சமஸ்திய ஸ்லோகத்தை பாபம் விஷ்ணு தர்ம வாக்கியங்கள் என்னென்னா சமஸ்திய பிரம்மணோ திஜசத்தமான அந்த விஷ்ணு தர்மத்தில் யாருக்கு யாரோ ஒருத்தருக்கு பேசுகிறார் அது எந்த காண்டெக்ட்டு தெரியல இது வந்து நான் பார்த்த புஸ்தகத்தில் நாற்பத்தி ஒன்றாவது சாப்டரா நாற்பத்தி இருக்குது சில ஸ்லோகங்களில் வருது விஷ்ணு தர்மோத்தர புராணம்னு பேர் சங்கராஜர் இது நிறைய கோட் பண்ணுறார் அந்த விஷ்ணு தர்ம புராண விஷ்ணு தர்மோத்தர புராணத்தை விஷ்ணு புராணத்தையும் விஷ்ணு தர்மோத்தர புராணத்தையும் நிறைய கோட் பண்ணுறார் ஹே த்விஜசோத்தம ஓ பிராமணா ஒரே சமஸ்தமஸ்திரமணா நாம் நாம் பகுத்வம் அதுக்கு வந்து ஒரே பொருளுக்கு இத்தனை இனத்துக்கு பேர் அப்படின்னா தாய் மாணிக்கவாச சொன்னதையும் மறக்கக்கூடாது நாம ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு ஆயிரம் நாமங்கள் பாடி தெள்ளேனம் கொட்டாமோன்னு பாடியிருக்கார் அது மாம் ஓர் உருவம்னர் அதே மாதிரி தான் இங்கேயும் அது ரெண்டு ஒரு அனந்த அரூபம் அரூபம் அனாமி அரூப்பம் அசப்தம் அஷ அசப்தம் அஸ்பருஷம் அரூபம்னு வேதமும் சொல்கிறது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நாம நாம் நாம் பகுத்வம் லோக்கானாம் உபகாரகரம் ஸ்ருணு உலகத்துக்கு இந்த துவைத்த புத்தி இருக்கிற ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கே தவிர வாஸ்தவமாக நாமாக்கள் கிடையாது என்ன நாமரூப்பே விகாய நாமரூப விவர்ஜிதாஜி நமக ஒரு நாம லலிதாசாஸ்திரநாமத்தில் நாமரூப விவர்ஜிதாயை நமஹா அப்படின்னு ஒரு நாமா நேம் ஃபார்ம் கிடையாதுன்னு ஒரு நம நாமாவை சொல்கிறோம் ஆஹா உபகார கரம் ஸ்ரணு நிமித்த சக்தயோ நாம் நாம் பேதநியஸ்தது உதீரனாத் அதுக்கு ஒரு சக்தி இருக்குது ஒரு வேர்டை சொல்லிவிட்டால் அதெல்லாம் பின்னால் சொல்கிறார் ஒரு வேர்டு சொன்னால் அந்த வேர்டுக்கு அந்த அதுக்கு பேர் சக்தி அர்த்தம்னு சொல்லுவோம் இந்த வாட்சியர்த்தம் சக்தி அர்த்தம் அதனால தானே வீட்டில் எல்லாம் நம்ம பேசிக்கிற பேச்சிலேயே கம்யூனிகேஷன் கேப்பு இங்கே தானே விளையாடுது கம்யூனிகேஷன் கேப்புங்கிறத இப்படி தானே நான் ஒரு மீனிங்கில் பேசுவேன் இன்னொருத்தர் வேறு மீனிங்கில் எடுத்துனு விட்டாருன்னா அதில் இப்படி இருக்குது அந்த ஹண்ட்ரட் கம்யூனிகேஷன் ஆயிட்டு தானே வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கே நம்ம சொல்கிறது சரியாக புரிஞ்சுருக்கா இல்லையான்னு ஒரு லேவ் லென்த்தே வேண்டியிருக்கு நம்ம சொல்கிறது இவனுக்கு எவ்வளோ தூரம் ரீச் ஆச்சோ தெரியாதுன்னு ஆஹ் நிமித்த சக்தி இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் நிமித்த சக்தையோ நாம் நாம் அதுக்கு ஒரு நாமாக்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அதுக்கு பேர் சாஸ்திரத்துலேயே சக்தி அர்த்தம்னே பேர் அந்த வேர்டுக்கு ஒரு பவர் இருக்குது அதனால் நிமித்த சக்தயோ நாம் நாம் பேதின்யா தது அது வந்து என்னென்னா அது பிரித்து காட்டுறது தது அப்படி சொல்கிறதுனால பொருள்களை எல்லாம் பிரித்து காட்டுறது பேதின்யா தது இந்த நாமாக்கள்னால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பிரித்து பிரித்து காட்டுறது ஒரு ஒரு குணங்களை காட்டுறது இப்போ மத்ஸ்யாவதாரா எனமஹா அப்படின்னு சொன்னால் மத்ஸ்யாவதாரத்தோடு சேர்த்துக்கிறது கூர்மாவதாரா எனமஹா வராக அவதாரா எனமஹா ஏதோ நாமாக்கள்லாம் சொல்கிறோமே ஆகா விபின்னா சாத்தியந்தே ஃபலானி துஜசத்தமாக அவ லைஃப்பில் வந்து இந்த பிரயோஜனம் பெனிஃபிட்டுன்னுலாம் பார்த்தோமானால் துவைதத்தில் தான் பலனே இருக்குது அத்வைதத்தில் ஏது பலன் போக்தாவது பலனாவது பலனை அனுபவிக்கிறவனாவது பலனை போக்தாவது ஆக அதான் சொல்கிறார் நிமின்னாநேவ சாத்தியந்தே பலானி பலன் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு மாயா சக்தியோட விளையாட்டு இந்த பெயர்கள் சொற்கள் அதனுடைய பொருள்கள் விவகாரங்கள் அதில் இருக்கிற சுகங்கள் துக்கங்கள் எல்லாம் மாயா மகிமா அதெல்லாம் இதில் சொல்லலை நம்ம சேர்த்துக்கணும் எச் சக்தி நாம எத் தஸ்ய தத் தஸ்மின்னேவ வஸ்து நீ ஒரு ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குன்னா அந்த சக்தி அந்த வஸ்துவை குறிக்கிறது இது கொஞ்சம் கடினமான வேலை உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஒரு ஒரு பொருளுக்கு நிறையா சொற்களும் இருக்கும் சில சமயம் நம்ம பார்க்குறோமே விவகாரத்துலேயே நிறைய பார்க்குறோம் எல்லாம் பேசினா அது தனி புஷமாகவே போடணும் உடனே எல்லாத்தையும் சொல்ல முடியல இப்போ உதாரணத்துக்கு இப்போ விக்கெட்டுங்கிறோம் எடுத்துக்கோ விக்கெட்டுன்னா என்ன அர்த்தம் பின்னால் இருக்கிற ஸ்டெம்புக்கு பேர பத்து விக்கெட்டு எடுத்துகிட்டு வாங்குறான் பத்து விக்கெட்டுன்னு பத்து ஸ்டெம்ப் எடுத்துட்டு வான் அர்த்தமா ம் ஒரு வேர்டு தானே அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா சுவாமி அது கான்டெக்ட்டை பொறுத்தது ஆ சொல்லு கான்டெக்ட்டை பொறுத்ததுண்ணா பாருங்க நம்ம படிக்கிறது விஷ்ணு சஹசிரநாமம் என்ன விஷ்ணு சஹசிரநாமத்தில் பற்றி விசாரம் பண்றார் ஏன்னா நான் ஒரு நாம சொல்லிட்டேன்னா விஸ்வஸ்மய நமஹா சங்கராச்சார விஸ்வஸ்மயக்கு அவ்வளோ மீனிங் சொல்றார் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத்து பூதபிருத்து பூதாத்துமா பூத்தாத்துமா பரமாத்துமா இப்படி ஒரு ஒரு நாமாக்கள் வரப்போகிறது இவனுக்கு அந்த ஞானம் இருந்தால் தான் அந்த நாமாக்களையே ரசிக்க முடியும் இல்லாட்டியும் அந்த நாமாக்கலுக்கு ஒன்றும் வேல்யூ இருக்காது சரி ஏதோ அதாவது விஸ்வசாஸ்திரம் நாம் சொன்னால் அது தெரிஞ்சு சொன்னாலும் சரி தெரியாட்டாலும் சொன்னாலும் சரி ஏதோ பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிடுறோம் ஆனால் இங்கே அவர் வந்து அவதாரையான்னு வேற சொல்லிவிட்டார் நான் சொல்கிற நாமாக்களை நீ கேட்கணும் கேட்டதெல்லாம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே ஆழமாக வச்சுக்கணுங்கிறார் பீஷ்மாச்சாரியார் அப்போ அவருக்கு யுதிஷ்டர் மீனிங்கும் புரியணுமே ஒரு ஒரு என்னெல்லாம் சக்தி இருக்குதுன்னு தெரியணுமே ஒரு நாமாவை சொன்னாலே போகிறோம் வாசுதேவாய நமஹா வாசுதேவா என்ன மகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்த அந்த சந்தான பூர்வமாக பண்ணினா அதுக்கு எவ்வளோ பலம் இருக்கும் அதெல்லாம் மனசில் வச்சுருந்தான் இங்கே சொல்கிறார் ஆக அதுக்கு பலன் இருக்குது அதனால தான் விஸ்வசாஸ்திரநாமத்தை போட்டு போட்டுவிடுறேன் இந்த சாஸ்திரநாம இந்த நாமாக்களை சொல்லுங்கோ வீட்டில் கல்யாணம் நடக்கும் இல்லாட்டி குழந்த பிறக்கும் அத்வைதஞானம் வரும்னு தப்பி கூட எழுத மாட்டான் அதாவது இது கிடைக்கும் அது கிடைக்கும் இந்த பலனை இப்படி சொல்லுங்கோ இப்படி கிழக்கை பார்த்துட்டு உட்காந்து இப்படி சொல்லுங்கோ இதுக்கு வந்து வா ம உளுந்தவுடைய நைவேத்தியம் பண்ணிட்டு சொல்லுங்கோ கோலத்தை இப்படி போடுங்கோ விளக்க இப்படி வைங்கோ அது வந்து தாமரை திரியில தான் போடணும் இப்போ அவன் எல்லாம் போய் அலைஞ்சு கிளைஞ்சி கச்ச டப்பாச்சட்டி கடையில் போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கும் என்ன இது நடக்கணுமே அது எங்கேயோ அமெரிக்காவில் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்குது மூலையில் அதுக்கு இங்கேயோ உட்காந்துன்னு நம்ம ஒன்னமோ பகவதோ எல்லாம் சொல்லணும் அதுதான் ஸ்ரத்தா புருஷ வியாக்கிர சௌமியே குரூரேஷு வஸ்துஷு அது இனிமையான பொருளாக இருந்தாலும் சரி கொடுமையானதாக இருந்தாலும் சரி சௌமியே வஸ்துஷு க்ரூரேஷு வஸ்துஷு சௌமியேஷு வஸ்துஷுன்னு போட்டுக்க வேண்டியதான் ஆ இனிமையான பொருளாக இருந்தாலும் சரி கொடுமையான பொருளாக இருந்தாலும் சரி எல்லாம் அந்தந்த நாமத்தில் அது இது அப்படி சொல்லி விஷ்ணுதர்மோத்தரபுராணத்தில் இருக்குது அப்படின்னு கோட் பண்ணுறார் இவர் சொல்கிறார் இது விஷ்ணுதர்மவச்ச விஷ்ணுதர்மபுராணத்தில் சொல்லியிருக்கிற हेतु எதபீ निमित्त शक्तिनांच ஷீணக்கிரியஜாதிடீனா சப்தப்பிரவத்திஹேத்துபூத்தம் यतो वाचो நிவர்த்தே அப்பிராபிய மனசாசக எத் வாச்சா அனபியுதித்தம் ஏன்னா வாக் அபியுத்தியத்தை அதனால் அது வாக்குனால் சொல்லிவிட முடியாதப்பா ஆஹா அசம்பாகங்கிறாரு அதெல்லாம் ந நெவர் பாசிபிள் அதுக்கு வந்து நீ நாமாக சொல்லணும்னா ஒரு பேர் சொல்லணும்னா அதுக்கு சில ரூல் இருக்குது உனக்கு பேர் வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரூல் இருக்குது அந்த ரூல் ஒன்றுமே பிரம்மனுக்கு அப்ளை ஆகலேங்கிறார் சங்கராச்சாரியர் இதுக்கு பேர் சப்த பிரபுத்தி நிமித்த ஹேதுபூதாக அப்படின்னு பேர் விளக்கமான அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் ஆஹா பிரம்மணா ஷஷ்டி குண கிரியா ஷஷ்டினா சம்பந்தம்னு அர்த்தம் குண ஷஷ்டின்னா ஆறுன்னு எழுதிவிட விடாது ஷஷ்டின்னா இந்த இடத்துல சம்பந்தம் அஹ எல்லாம் வந்து கிராமர் படித்தா தெரியும் அது அஷ்டி சம்பந்தே ஷஷ்டி அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது அப்படி சொல்கிற வழக்கம் சம்பந்தே ஷஷ்டி எல்லா இடத்துக்கும் இந்த ஷஷ்டி வந்து எந்த காரகத்துலேயும் சேரா அது வரும் அது சேஷே ஷஷ்டி சம்பந்தே ஷஷ்டி இப்படிலாம் சொல்லுவோம் ஷஷ்டின்னா இந்த இடத்துல கனெக்ஷன் கனெக்டிவிட்டி சொல்லணும் அப்புறம் குணம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கணும் அது சரியாக ஒரு வேலை செய்யிறதாக இருக்கணும் கிரியையாக இருக்கணும் அப்புறம் அதுக்கு அது ஒரு இனத்தை சேர்ந்ததாக இருக்கணும் அப்புறம் ரூடி சொல்கிறார் சம்பந்த குண கிரியா ஜாதி அஞ்சு சொல்ற சாதாரணமாக சொல்லுவோம் ஜாதி குண கிரியா சம்பந்தான்னு சொல்ற வழக்கம் ரூடின் எடுத்து இந்த இடத்துல ஜாதி குண கிரியா சம்பந்த இந்த அஞ்சும் பிரம்மனுக்கு அப்படியே ஆகிட்டார் இந்த அஞ்சு இருந்தால்தான் அது வேர்ட்லேயே வரும் வேர்டு இந்த சப்தம் வாயத்திறந்து பேசுறதுக்கே தகுந்த இது வரவே வராது ஆகையினால் இருந்தாலும் எதுக்கு நாமசகஸ்திரம் சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கு விசாரம் பண்ணுறார் அதுக்கு காரணம் என்னென்னா முன்னாடியே சொல்லிவிட்டார் நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு சொல்கிறோமே தவிர உண்மையில் இறைவனுக்கு வடிவமும் இல்லை இறைவனுக்கு திருநாமங்களும் இல்லை இதுதான் உண்மைங்கிறார் இதை முதல்லையே சொல்லிவிடுறார் இல்லாட்டி இவன் கேட்பான் வந்து என்னென்னத்துக்கு இத்தனை நாளாக சொல்ல சொன்னீங்கம்மா சொல்ல சொன்னதெல்லாம் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பக்குவப்படுத்துறதுக்காக சொன்னோம்ப்பா அப்படிங்கிறதுக்காக உண்மையில் நீ இதைத்தான் தெரிஞ்சுக்க போகிற அனாம என்ன சொல்கிறது அநாம அரூப்ப வஸ்து தான் ஆனால் அதுக்கு நாம ரூபங்கள் எல்லாம் சாஸ்திரத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கு எதுக்கு நான் சித்த சுத்தி அர்த்தம் மோக்ஷ மோக்ஷ மோக்ஷாதன அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு சொல்றேன் ரொம்ப அழகான போர்ஷன் இது தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்பில் படிக்கலாம் நமோஸ்துவனந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாட்சி சிரோருபாகவே சஹசிரநா புருஷாய சாஸ்வத்தே சகசிரோட்டிணே நமவிந்தனீர் சாஜி கீ